விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ இந்த ஸ்லோகம் வசிஷ்டர் குலத்திலே உதித்த வேதவியாசருடைய பெருமை சொல்ல வந்தது விஷ்ணுவனுடைய அம்சாவதாரமாகவே கருதப்படும் வள்ளல் வேதவியாசர் அவர் விதரையும் திருத்தராட்சனையும் பேசும்போது என்னென்ன கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பார்களோ அவை அத்தனையும் மகாபாரதத்தில் வடித்து வைத்தார் பல கருத்துக்கள் அது தற்போது நாம் ரெண்டு ரெண்டான கருத்துக்களை பார்த்து வரும் இப்போது நாம் பார்க்க வேண்டியது பர பிரத்ய காரண காமித காமிண்யா லோகா பூஜித பூஜகா ரொம்ப ஆச்சரியமான கருத்து இன்றைய நிலைமைக்கு ரொம்ப ரெலவெண்டான கருத்து யாது சொல்லுகிறார் என்னால் இவ்வுலகத்தில் இருவர் சொந்த புத்தி இல்லாதவர்கள் தனக்குன்னு புத்தி இல்லாமல் பிறருடைய புத்தி பிறருடைய உபதேசம் அதன் வழியே நடக்கும் அவர்கள் இவர்கள் உயர்ந்ததாக சரித்திரமில்லை பகவான் ஒத்தொத்தருக்கும் சொந்தமான புத்தியை கொடுத்திருக்கார் அந்த புத்தியைத்தான் நான் உபயோகப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் பிறர் தலையில் இட்டுவிட்டு அவ அப்படி சொன்னா கேட்டேன் அவர்கள் அப்படி நடந்தா நான் நடந்தேன் இப்படி அபிப்பிராயம் சொல்லப்பட்டது கேட்டேன் இதுல என்ன தப்பு சொல்லக்கூடாது என் தப்பு எதுவும் இல்லை இது புறத்தையாரு இப்படி என் கண்ட்ரோல்லே இல்லை இப்படின்னு பலர் பேசுவதை பார்க்கிறோம் ஏன் நாமே பல தடவை இப்படித்தான் பேசிக்கொள்ளுகிறோம் இப்ப அந்த சொந்த புத்திய பத்திதான் இங்க பேசத்துக்கு வரார் உபதேசத்தை நடக்காதே நடந்தா தாழ்ந்து போய் விடுவாய் அதையும் விதுரையே தான் உபதேசிக்கிறார் பெரியோர்கள் உபதேசத்தை கேட்டு நடந்தோர்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்காளோ அவர்கள் பாதையை பின்தொடர்ந்து நட என்றும் விதுரே கூறுகிறார் ஆனா அதே விதர் சொந்த புத்தி இல்லாமல் நடந்தே அவன் சொல்றான் இவன் சொல்றான் அவ்வளவு நடந்தாங்கிற அவசியம் இல்ல நீ முடிவு நீ ஆராய்ச்சி பண்ணிப்பார் என்பதையும் சொல்லுகிறார் இந்த ரெண்டு குழம்பி போடுவோம் இந்த ஸ்லோகத்தில் அதுக்கு அழகான பதில் உள்ளது பார்ப்போம் துவாபி மௌ புருஷ வியாக பரப்பிரத்தாரி பிறருடைய புத்தியின்படி நடப்பவர்கள் இவர் இருவர் யாரெனில் ஸ்திரீ அஹா காமித பெ சொல்றார் ஆணுன்னு சொல்றார் பெண்களுக்கு சொல்லப்பட்டது ஒருத்தி ஒன்றை விருப்பப்பட்டால் நடந்திருக்கு அதே பொருள் தான் நமக்கு வேணும் அதே முறை தான் நமக்கு வேணும் அதே வாழ்க்கை தான் நமக்கு வேணும் அப்படின்னு இவர்கள் நினைத்தால் அப்ப சொந்த புத்தி இல்லாதவர்கள் அர்த்தம் அவள் ஒருத்தை சொன்னால் அந்த விரும்பப்பட்ட பொருள் தன் நிலைக்கு ஏற்றது தானானு ஒத்தத்தரும் ஆராய வேண்டும் ஜவுளி கடைக்கு போறோம் நகற்கடைக்கு போகிறோம் அங்கே ஒரு பொருளை வாங்கிடுவோம் புடவை வாங்கிடுவோம் பட்டு புடவை வாங்குறதுக்கு போறோம் காஞ்சிபுரத்துக்கு போறோம் இங்கயோ மாம்பலத்துக்கு போறோம் போறோம்னு வச்சுக்கோ அதை வாங்கிட்டோம் வாங்கிட்டு வெளியில வர சமயத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் அப்பதான் செலக்ட் பண்ணிட்டு இருப்பார் அதை பார்க்கறக்கே நம்ம வாங்கினது சுமாரா இருக்கே அந்த புடவை நல்லா இருக்கும் போட்டுருக்கே உடனே தோணும் எங்க போய் ஒரு மோதிரம் வாங்குறோம் செயின் வாங்குறோம்னாலும் நம்ம வாங்கின பேட்டர்ன் சுமாரா இருக்கு அதை விட அவ கையில இருக்கிறது நன்னா இருக்கும்போது இருக்கு இன்னொன்னு பாருங்க ஒரு பொருள் புரத்தியார் கழுத்துல இருக்கிறச்சே புரத்தியார் கையில இருக்கிறச்சே கண்டிப்பா அது நம்ம கிட்ட இருக்கிறத விட நன்னா மாதிரி தோணும் நாம போட்டு பார்ப்போம் என்னமோ அங்கதான் அது நன்னார் காப்போல இருக்கே நாம எந்த பொருள் வாங்கிருக்கோமோ அதை விட பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கின பொருள் நன்னார் காப்பில் இருக்கே இது எல்லாரிடத்துலயும் இந்த அபிப்பிராயம் இருக்கோம் இப்படி இருந்தா சொந்த புத்தி இல்லையுன்னு அர்த்தம் அப்ப இவனுக்கு முடிவெடுக்க திராணியே இல்லையன்னு அர்த்தம் ஒரு பெண் முன்னூற்றி ஆசைப்பட்டதையே தானும் ஆசைப்படுவாள் அது தவறு தனக்குன்னு புத்தி இருக்க வேண்டும் அந்த பொருள் குற்றமே சொல்ல வரல அந்த புடவை நல்லதாவே இருக்கலாம் அந்த நகை நல்லதாவே கூட இருக்கலாம் ஆனா அதுதான் நல்லதா இருக்கு நாம வாங்கினது சுமார் அதனால சட்டின்னு இதை உடனே அது இன்னொரு பீஸ் இருக்கா அப்படின்னு கேட்க போவோம் இல்ல அதுதான் லாஸ்ட் பீஸ் அவ கேட்டுட்டா கை தொட்டு எடுத்துட்டா ஆனாலும் வா அதப்டி நான் இப்பதானே வாங்கிக்கினேன் இப்பதான பில்லு கூட போடலையே அதுக்குள்ள அதை மாத்தலாமே நம்ம கேட்க போவோம் கடைசியில் என்ன திரும்ப ஆகும் நான் ரெண்டு மணி நாடி செலவழிச்சு செலக்ட் பண்ணி எத்த வாங்கிட்டு வந்திருக்குமோ அத கனத்த மனதோட திருப்தி இல்லாத மனதோட என்னதான் இருந்தாலும் அதை வாங்கிக்கிறோம் இல்லேன்னுட்டா இதத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும் பார்க்க இதுக்கு அந்த ரெண்டு மணி நாடி வேஸ்ட் தானே பணமும் வேஸ்ட் தானே இல்லைன்னா சத்துன்னு ஒரு எடுக்கணும் வேண்டாம் இப்ப எப்ப இது பிடிக்காதுன்னு தோண்டி போச்சோ இதை நான் வாங்கலை பணத்தை நிச்சயப்படுத்திக்கிறேன் இன்னொரு நாள் வரேன் பார்த்து எனக்கு பிடிச்சது வாழ்ந்து வரேன் அந்த முடிவும் எடுக்க மாட்டோம் இன்னொருத்தர் ஆசைப்பட்டுட்டா கிடைக்கல எனக்கு ஏதோ கிடைச்சது வாழ்ந்து போறோம் எதுவாக இருந்தாலும் திருப்தி இல்லாமல் தான் முடிவெடுத்ததுல திருப்தி இல்லாமல் புறத்தியார் முடிவெடுத்ததுதான் சரி அந்த பொருள் தான் சரி என்று எந்த பெண் நினைத்தாலும் அவளுக்கு சொந்த புத்தி கிடையாதுன்னு தான் அர்த்தம் இதைத்தான் சாமிக காமின்யானு இது எவ்வளவு சூழல் கொண்டு போய் பார்த்தா நிறைய நாடகங்கள்லாம் இப்ப பாக்குறோம் ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அந்த பெண்ணுக்கு விருப்பம் கல்யாணம் பண்ணிவிட்டா அந்த ஆணுக்கு விருப்பம் அவளே கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா பார்த்தா பண்ணி வச்சா ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை நடந்து விட்டது இப்ப ஏற்கனவே பொண்ணு அந்த ஆணை விரும்பி இருக்கான்னு வச்சுக்கோம் பெண் அதே ஆணை விரும்பி சொன்னால் இப்ப லோகத்துல எல்லாரும் என்ன தெரியுமா பேசிக்கிறார் எப்ப ஆசைப்பட்டிருக்காளோ அப்ப கல்யாணம் ஆயிட்டாலும் அந்த ஆசையை விலைக்கவே கூடாது இது எவ்வளவு பெரிய துர்போதனை தெரியுமோ இது செய்யக்கூடாத விஷயம் தர்மசாஸ்திரத்துக்கு புறம்பானது தர்மசாஸ்திரத்தை விட்டுடுங்க வாழ்க்கையில எத்தனை அனர்த்தங்கள்லாம் ஏற்பட போறது இப்போ யாரு கோர்த்து படி யார் அப்பா அம்மா முகத்துல விழிக்கிறது யார் ஊராருடைய ஏச்சு பேச்சை யார் ஏற்றுக்கொள்வது ஆசைப்பட்டேன் அவன் கல்யாணம் இருந்தாலும் சரி நான் மேல ஆசைப்படத்தான் போறேன் அவன் மட்டும்தான் ஆசைப்படலாமா நான் அவனிடத்துல ஆசைப்படுவேன் ஆண் நினை பெண் நினைப்பதோ அல்லது ஒரு பெண்ணை ஆண் ஆசைப்பட்டிருந்தும் சந்தர்ப்பம் காரணமாக அவளுக்கு வேறு திருமணம் நடந்து விட்டால் எப்படி அவள் மட்டும் அப்படி பண்ணிட்டு போயிட்டா நான் இன்னும் அவரிடத்தில் இருக்கிற ஆசை விலக்கிக்க மாட்டேன் என்று ஆண் நினைத்தாலோ ரெண்டும் முற்றாழ்த்தனும் இது தர்மத்துக்கும் விரோதமா போயிடும் நம்ம வாழ்க்கையில ரசிக்கவே முடியாது போடும் நிம்மதியே இழந்து போடுவோம் இல்லையோ அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிம்மதி போயிடும் அவனை சுத்தி இருக்கிற அனைவருக்கும் நிம்மதி இழந்து போகிறார்கள் ஆக பொருளிலேயாகட்டும் பெண்ணிலையாகட்டும் ஆணிலையாகட்டும் இன்னொத்தர் ஆசைப்பட்டதை நம்ம ஆசைப்பட்டோம் கூடவே கூடாது இன்னொருத்தரவு விஷயத்துக்கு ஆசைப்படுறான்னு தெரிஞ்சாலே சத்துல இருந்து நம்ம விளக்கம் எப்படி சாமி முடியும் அப்புறம் ஆயிடுச்சானோ இந்த லோகத்தில் யாருக்கும் அவனவனுக்கு பொருள் உண்டு நீங்க எந்த மார்க்கெட்டிங் குருலாம் இருக்காலும் இல்லையோ அவர் இடத்துல போய் கேட்டு பாருங்கோ என் ப்ராடக்ட் ரொம்ப சுமார் அந்த ப்ராடக்ட் வசதியான ப்ராடக்ட் அதை விக்க முடியும் நம்மால நம்மளது விற்க முடியாது என்ன மணலை கூட விற்கலாம் கூட விற்கலாம் ஆகாசத்தை கூட விற்கலாம் காற்றை கூட விற்கலாம் எப்படின்னா ஒத்தத்தருக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு எல்லாருக்கும் ஒரு பொருள் இருக்கும் அதுக்கு வசதியான ஷர்டுகள் தான் விற்கும் நூறு ரூபாய் ஷர்ட் விற்காதுன்னு இருக்கா ஆயிரம் ரூபாய் ஷர்ட்டு மட்டும்தானே விற்கும் ஒரு கூழாங்கல்லு கூட விற்கும் கோழி குண்டு கூட விற்கும் ரசகுண்டும் விற்கும் மகாரத்தனமும் விற்கும் பிளாட்டினமும் விற்கும் வெறும் ஓட்டாஞ்சிலும் விற்கும் எது வேணா நடக்கப்படும் இப்போ அப்படியே பிளாட்டினம் ஓஹோன்னு வசந்தது அதத்தான் காதுக்கு போடணும் கைக்கு போட்டுக்கணும் தங்கத்து போட்டுக்கணும் அதே சமயம் ஓஹோ கண்ணாடியே காதுல போட்டுங்கோ கண்ணாடியே கழுத்துல போட்டுங்க அப்ப கண்ணாடிக்கும் இடம் இருக்கு தங்கத்துக்கும் இடம் இருக்கு ஓட்டாஞ்சலுக்கும் இடம் இருக்கு பிளாட்டினத்துக்கும் இடம் இருக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்கு இல்லையோ அப்புறம் நாம எதிர்த்து இன்னொருத்தர் ஆசைப்பட்ட பொருளுக்கு ஆசைப்படணும் இது அவர் விரும்பிவிட்டார்னாலே அதுல இருந்து நம்மை விலக்கி கொண்டு விட வேண்டும் அப்படி இல்லாமல் அவள் விரும்பினாள் நான் விரும்புறதுக்கு ஆரம்பிச்சேன் அப்போதே ஆபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறோம்னு அர்த்தம் சட்டுன்னு கண்ணு அந்த இடத்திலிருந்து விலக்கி விட வேண்டும் அது பெண்ணை ஆண் பார்க்கும் போதோ ஆணை பெண் பார்க்கும் போதோ அல்லது ஒரு பொருளை ஆணோ பெண்ணோ பார்க்கும் போதோ மற்றொருத்தர் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நாம ஆசைப்படக்கூடாது ஓஹோன்னு எல்லா இடத்துலையும் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிப்பு ஒண்ணுதான் படிப்பு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருந்து ஒருவேளை எம்பிள்ள இன்ஜினியரிங்ல சேர்க்காத போய் நான் பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ பயாலஜிலயோ சேர்த்துட்டு பியூர் சயின்ஸ்ல படிக்க போனா என்ன ஆயிருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம பிள்ளையோ பொண்ணையோ பிஎஸ்சி மேக்ஸ் சேர்த்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்த்தேன்னு சொன்னா எல்லாரும் துக்கம் விசாரிக்க வந்துருவா ஓன் இன்ஜினியரிங் சேர்க்கலையா என்னமோ பெரிய கொலை குற்றம் பண்ணிவிட்டா போலையும் அது உன்ன படிக்கட்டா வாழ்க்கையை அஸ்தமிச்சு போட போறது வழியே காணும் அது தெரியல அது தெரியலேன்னா தான் வாழ்க்கை அஸ்தமிக்க போறது பக்தி இல்லைன்னா தான் வாழ்க்கை முடிஞ்சு போட அத பத்தி ஒரு துருமை பேசல ஏன் எப்படி இன்னொருத்தர் கூட்டம் கூட்டமா இன்ஜினியரிங் போய் சேர்ந்தோம் அப்ப எம்பிள்ள குறைஞ்சி போச்சு பாருங்க பியூர் சைன்ஸ் என்னைக்கா இருந்தாலும் அறிவியலுக்கோ கணக்கு பாடத்துக்கோ இருக்கிற பெருமை குறையவே குறையாது எல்லா படிப்புக்கும் ஈக்குவலாத்தான் பெருமை எந்த ஒரு சின்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அதற்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இல்லாமல் போகாது இந்த ஒரு விஷயத்தையான் நம்ம மேல நாடுகளை பார்த்து தான் கத்துக்கணும் அந்த ஊர்ல என்னைக்குமே ஒரே படிப்பு தான் எல்லாரும் படிப்பா அதை படிச்சா மட்டும்தான் வாழ்க்கை இப்படி அவ கிடையாது எதவனா படிக்கலாம் இஷ்டப்பட்டத படிக்கலாம் ஆர்ட்ஸ் படிக்கலாம் சயின்ஸ் படிக்கலாம் ஜேர்னலிசம் படிக்கலாம் பப்ளிக் அட்ரஸ் படிக்கலாம் எத்தவனா படிக்கலாம் எனக்கு எழுது பிடிச்சிருக்கா உட்கார்ந்து எழுதுவோம் ஒரு பெருமை இருக்கும் அதற்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் அதனால இன்னொத்த தான் ஆசைப்படுவதுங்கிறத உற்றுடனும் அது படிப்புலையா இருக்கட்டும் பொருள்லையா இருக்கட்டும் வாழ்க்கையில இருக்கட்டும் கணவன் மனைவியால் இருக்கட்டும் எதுலவனா இருக்கட்டும் இப்ப என் தங்கைக்கு பிள்ளை கொழந்தை பிறந்து விட்டா உடனே அவளுக்கு எப்ப பிள்ள குழந்தை பிறந்துட்டோம் எனக்கு பெண் குழந்தை இருந்தா மட்டும் எனக்கு பிள்ளை குழந்தை பறக்கணும்னு பேச ஆரம்பித்தா இதெல்லாம் அனர்த்தம் தேவையற்ற பேச்சிட்ட இன்னும் என்ன சொல்லிடுவா அந்த நாட்காராக தான் பிள்ளை குழந்தை பிள்ள குழந்தை இப்ப இந்த நாள்ல நாங்க பெண்ணோ பிள்ளையோ சமமா நினைக்கிறோம்னா இது தவறான வாதம் இப்ப யார் அந்த நாள்ல பிள்ளை குழந்தைதான் சத்தின்னு சொல்லியிருக்கா அறியாத மக்கள் பேசி இருக்கலாமே சாஸ்திரம் அறிந்த மக்கள் ஒரு நாளும் பேச மாட்டார்கள் அப்படி இருந்திருந்தா ஏன்னா இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த நாள்ல என்ன எழுபது ஆண்கள் பிறந்தா முப்பது பெண்களா பிறந்திருந்தா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே இப்பதானே இதை போலவே நம்ம பேசிருந்து போம் ஆகையாலே ஒத்தர் ஆசைப்பட்டதுங்கிறதுக்காக நாம் ஆசைப்பட வேண்டாம் படிப்புலயும் சரி நமக்குன்னு ஒரு வழி இருக்கும் நமக்குன்னு லோகத்துல ஒரு இடம் உண்டு எந்த படிப்புக்கும் எந்த பொருளுக்கும் எந்த ஸ்டேட்டஸுக்கும் எந்த பண அவைலபிலிட்டிக்கும் எல்லாத்துக்கும் நாம முடிவு எடுத்துக்கலாம் சொந்த புத்தி அதுக்கு போரும் அதை வித்து விட்டு புரத்தியார் சொன்னார்கள் கூடாது இந்த இடத்துல டெபாசிட் போட்டிருந்தா தான் இத்தனை லட்சம் சேர்த்து இருந்தா தான் வேலைக்கு போய் இத்தனை நாளைக்குள்ள வீடு வாங்கிவிட்டா தான் இது ஓர அண்ணன் தம்பிகளுக்குள்ள எவ்வளவு போட்டு இன்னைக்கு நிலவர தெரியுமோ அவரை சம்பாதிச்சாரே அதை டெபாசிட் பண்ணிட்டாரு அதை வாங்கிவிட்டாரே இதை வாங்கிவிட்டாரே நம்ம இன்னும் வாங்கிக்கலையே ஒரு டைனிங் டேபிள்லேருந்து ஒரு கிளாக்கிலேருந்து ஒரு சோஃபா செட்டிலேருந்து ஒருத்தொரு வாழ்விட்டால் உடனே நமக்கு அது வேணும்னு ஆரம்பித்தால் தான் அர்த்தம் இது நிம்மதி இழப்பையும் தான் ஏற்படுத்தும் என்பது ரொம்ப தெளிவா தெரிவிக்கிறார் ஸ்திரீகா காமித காமின்யா அடுத்தது இன்னும் முக்கியம் லோகா பூஜித்த பூஜகா லோகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாள்னா ஒருத்தரை ஒருத்தர் பூஜிக்கிறார்னு வச்சுக்கோ காரண காரியங்களையே ஆராயாமல் அவர் நிஜமா பூஜிக்க தகுந்தவர் தானா அல்லது ஏதோ உலகம் வெறும் ஹைப் கிரியேட் பண்றதா ஒரு பத்து பேர் விடறாளா அவர் இடத்துல உண்மையா பெருமை இருக்கா இல்லையா இது ஆராயாமல் கூட்டமா அவர் பின்னாடி போறோம் பாருங்க இதுவும் குற்றம் ஒருத்தர் ஆசைப்பட்ட பொருளை ஆசைப்படும் பெண் குற்றத்து குறித்தவள் ஆகிறாள் அதே போல இன்னார் பூஜிக்கப்படுறார் நாம எல்லாரும் அவரையே பூஜிக்கணும் அப்படின்னு அவர் பின்னாடி போனால் கடைசில தடால் ஒரு நாள் விழுந்துடும் லட்சம் லட்சமா மக்கள் போய் நின்னா அவர் தான் எல்லாருக்கும் ஆசை கூறப்போறார் அவர் தான் எல்லாம் பண்ண போறார் தானே எல்லாம் விட்டார் சித்து வேலை எல்லாம் பண்ணுவார் மாத்தி விடுவார் இப்படிங்கிறது தான் நான் அந்த கூட்டத்துல போய் நின்னேன்னு வச்சுங்க கடைசியில ஒன்னு இருக்க போறது இல்லையே இருக்கட்டும் இப்ப வேதவியாசரை எல்லாரும் ஆதரிக்கணுங்கிறோம் சுகரை எல்லாரும் பின்பற்றணுங்கிறோம் பரத்வாதரை எல்லாரும் பின்பற்றணுங்கிறோம் சாமி அங்க மட்டும் நீங்க கூட்டம் கூட்டமா போலையான்னா காரணத்தை ஆராய்ந்து அந்த சாந்து பெருமை இருக்குன்னு தெரிந்த விற்பாடு செய்கிறோம் இந்த நம்ம காரண காரியங்கள் ஆராயறதே இல்லை அவர் ஏதோ ஒரு வேலை பண்ணுவார் நான் ஒரு கட்டத்துல இருக்கேன் ஷட்டுன்னு போல்ற முடியும் அந்த கட்டத்தை தாண்டி இவருக்கு அந்த பெருமை உள்ளதா இல்லையா இவர் பெரியோர் சொல்படி பேசுகிறாரா சாந்தோன்றித்தனமாக பேசுகிறாரா இவருக்கு உண்மையில் வைராஜ்யம் இருக்கிறதா இல்லையா அல்லது பணம் சம்பாதிப்பதற்காக வெறுமனே பேசுகிறாரா இது ஆராய்ந்தன்னோ முடிவெடுக்க வேண்டும் அந்த முடிவெடுக்கிற சக்தி பெருமாள் நமக்கு கொடுக்கலையா தாராளமா கொடுத்திருக்கிறார் அதனால ஒருத்தன் பூஜிக்கப்படுகிறான் ஒரு லட்சம் பேர் ஒருத்தரை பூஜிக்கிறாங்கிறதுக்காகவே நாம் போய்விடணும் என்கிற தேவையே இல்லை நாம் ஆராய வேண்டும் நெகத்திரிய தகுந்தவர் தானா ஆதிசங்கர பகவத் பாதர் இருந்தார் கோடிக்கணக்கான சிஷ்யாள் ராமானுஜாச்சாரியர் இருந்தார் எத்தனையோ பேரு சிஷ்யர்கள் மத்வாச்சாரியர் இருந்தார் எத்தனையோ சிஷ்யாள் சைத்தன்ய மகா பிரபு இருந்தார் வல்லபாச்சாரியர் இருந்தார் எத்தனை மகாச்சாரியர்கள் இவா ஒத்தரையும் கண்மூடித்தனமா நம்ம பின்னாடி பின்பற்றலாம் ஏன்னா ஐநூறு வருஷமா ஆயிரம் வருஷமா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நிரூபணம் பண்ணி ஆகிவிட்டது இனி இவர்களை பத்தி ஆராய வேண்டிய தேவையே கிடையாது அப்ப காரணத்தை ஆராய்ந்து இவன் உயர்ந்தோன் இருந்தால் பின்பற்றலாம் அது இல்லாவிடில் பின்பற்றுவது கூடாது இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கியிருக்கே அப்போ யார் யார் ஏதை ஒத்துகிறீளோ அவா பின்னாடி கண்மூடித்தனமா நாம போகக்கூடாது உண்மைதானே இன்னொருத்தர் ஒன்றை ஆசைப்பட்டிருந்தால் அப்ப அதையே ஆசைப்படக்கூடாது உண்மைதானே இந்த ரெண்டும் குற்றங்கறத்தை விதிரவே சொல்லிட்டாரே அப்படி இருக்கிறச்சே பிறந்தன்மையில இருந்து என்னை ஃப்ரீயா விட்டு வேணும்னா ஞானத்தை வளர்த்துக்கோ வேணும்னா பக்தியை வளர்த்துக்கோ வேணும்னா கோவிலுக்கு வா நான் கோவிலுக்கு வரேங்கிறதுக்கா நீ கோவிலுக்கு வர வேண்டாம் நான் நீ ஆத்திகவாதியா வேண்டாம் பிள்ளையே பெண்ணே உங்கள் நீங்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு அப்பா அம்மா விட்டு ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல இருந்து பகர படி விஷ்ணு சாஸ்தன் ஆமாம் சொல்லு பகவத்கீதையை தெரிஞ்சுக்கோ கோவிலுக்கு போ நெத்திக்குலி சந்தியாவந்தனம் பண்ணு நல்லது செய் இத டியூட்டர் பண்ணிட்டே இருக்க மூலியம் இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு என்ன கேள்வி வரும்னா நீங்க எதுக்காக எங்களை டியூட்டர் பண்றீங்க அப்ப எங்க பிரெயின்ல நீங்களா பார்த்து இதெல்லாத்தையும் விதைக்கறீ இது பண்ணவே கூடாதே நானாத்தானே முடிவு எடுத்துக்கணும் நீ அப்பா அம்மா கோலு போனீங்கிறது தான் நான் போனமான்னா நீ நெத்தியில திருமண வேண்டாமா என்று ஒரு கருத்து நிலவுகிறது இந்த கேள்வியை கேட்டுட்டேன் ஒரு பக்கத்தில் பெரிய ஒரு சொல்படி கேட்கணுங்கிற இன்னொரு பக்கத்தில் இருக்காதே சொந்த புத்தியோட முடிவெடுங்கிறா இந்த ரெண்டுத்துக்குள்ள எந்த முடிவு எடுக்கிறது சந்தேகம் சந்தேகம் இங்கு இருக்கட்டும் விடையை அடுத்த நாள் பார்ப்போம் இந்த விதூர நீதி